பழ தோட்டங்கள் அதிகமுடையவராக இருந்தார் அவரது சொத்துக்களில் அவருக்கு மிக விருப்பமானதாக இருந்தது பள்ளிவாசலுக்கு அருகில் அது அமைந்திருந்தது நபி அலிஹம் அவர்கள் அதன் உள்ளே போய் அதன் சுவையான குடிப்பார்கள் உங்களுக்கு விருப்பமானவற்றை வழியில் செலவழிக்காதவரை நீங்கள் நன்மையினை அடைந்திட முடியாது மேலும் எதனை நீங்கள் செலவழித்தாலும் திண்ணமாக அல்லாஹ் அதனை நன்கு இருக்கின்றான் என்ற மூன்றாவது அத்தியாயம் தொன்னூற்றி வசனம் இறங்கியதும் நபி சல்லு அலி வசல்லம் அவர்களிடம் அபூ தல்ஹா வந்தார்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 பங்கிட்டுக் கொடுத்தார்கள் புகாரி ஒன்று நான்கு ஆறு ஒன்று முஸ்லிம் ஒன்பது ஒன்பது எட்டு